اللهم اللهم على على على على محمد محمد محمد محمد كما كما صل حميد حميد அவன் தூதர் محمد அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் திருவினா வரைக்கும் அதே சத்தியத்தை தூய்மையுடன் பின்பற்றி மர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாகும் அல்லாஹ் இம் அனைவரிடமும் கேட்கின்ற ஒரு கேள்வி சிந்திப்பதற்கு அல் குர்ஆனை நாம் மிகவும் எளிமையாக்கி வைத்திருக்கின்றோம் உங்களிட யாராவது படிப்பினை பெறக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா அல்லா கேட்கின்றான் படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு இன்றைய இந்த ஜும்மா உபதேசத்தில் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனம் முதல் நாற்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் உள்ள அல்லாவுடைய வார்த்தைகளை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பல அடிப்படை உண்மைகளை சிந்திக்கின்றவர்கள் இலகுவாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த வசனங்களிலே அவ்வா சொல்லுகிறார் இந்த வசனங்களிலிருந்து உங்களுடைய கவனத்தை முக்கியமான ஒரு அடிப்படையை நோக்கி சிந்திக்க தூண்டுவதே இந்த உபதேசத்தின் நோக்கமாகும் அல்லாவுடைய இந்த உபதேசம் ஒன்று அல் குரான் குரானுடைய சரியான விளக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய அசுண்ணா இதனை விக்கிரு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதாவது நினைவூட்டல் உபதேசம் என்ற கருத்தை தரக்கூடிய சுல்தான் ZIKR என்று அவ்வாவுடைய தண்டனைகள் நாம் அறிந்தவை கடந்த காலங்களில் எத்தனையோ மனித சமூகங்கள் அளிக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரியும் நபியை பார்த்து அவ்வா சில வசனங்களை இறக்கி வைத்தான் அதிலே அவ்வா சொல்லுகின்றான் உங்களுக்கு மேலே வானத்திலிருந்து தண்டனையை உங்களுக்கு இறக்க முடியும் அஹ் சொன்னதும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் பாதுகாத்து விடுவார்கள் அது மட்டுமல்ல பூமிக்கு கீழே இருந்து உங்களுக்கு தண்டனையை கொண்டு வர முடியும் என்று அடுத்ததாக சொன்னான் நபி அவர்களும் அதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள் அவர் உங்களை ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் பிரித்து விடுவான் என்று தண்டனையிலே ஒரு வகையாக அல்லா சொல்லுகின்றான் அப்போது நபி அலே சலாத்ராம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக பிரிந்து செல்வதை விட ஏற்கனவே சொல்லப்பட்ட இரண்டு தண்டனைகளும் இலகுவானது என்று தெளிவுபடுத்தினார்கள் அதாவது வானத்திலிருந்து தண்டனை இறங்குவதை விட பூமியில் இருந்து ஏதேனும் அல்லாவுடைய தண்டனைகள் வருவதை விட நெருவழியிலே ஒன்றுபட்டு ஒரே சமூகமாக இருந்து செல் சூணம் செல்வதற்கு பல கூட்டங்களாக பிரிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால் அது மிக மோசமானது என்பதை இந்த அறிவித்திலிருந்து நாம் புரிந்து முடியும் இங்கே நாம் சுட்டிக்காட்டிய இந்த குரான் வசனங்கள் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற நினைவிட பெரிய ஒரு தண்டனை அல்லாஹ் எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றான் அதன் இறுதியிலே அதாவது நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள் என்று நான் நினைவுபடுத்தினேன் அதன் இறுதி வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் நடிகை பார்த்து சொல்லுகின்றான் இறுதி இரண்டு வசனங்களை நாம் எடுத்து பார்க்கலாம் வழியில் இருக்கின்றடுக்கப்பட்டது அணையும் துண்ணாவையும் தவிர வேறு ஒன்று இல்லை என்பது சிறு பிள்ளைகள் ஊடா இருந்தவர் அந்த வழியை பின்பற்றக்கூடிய நபியை பார்த்து அவ்வளா சொல்லுகின்றான் உங்களுக்கு வழி மூலம் நீங்கள் நேர் இருக்கின்றீர்கள் தொடர்ந்து அவ்வளா சொல்லுகின்றான் இந்த வலி மூலம் இறக்கப்பட்ட இருக்கின்றது இனி உம்முடைய சமூகத்தினருக்கும் நல்லுபதேசமாகும் அலூன் எதிர்காலத்திலே உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நல்லுபதேசம் குரானும் சுண்ணாவும் அதுதான் நேர்வழி அதனை பின்பற்றிருந்தவர் நேர்வழி இருக்கின்றார் என்றெல்லாம் சொன்ன அவ்வா இது உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்திற்கும் நல்லுபதேசம் எதிர்காலத்திலே உங்களிடம் அவ்வா கேட்பான் என்னுடைய நேர்வழி வந்தது எட்டி வைக்கப்பட்டது உங்களுடைய மொழியிலே அதன் விளக்கம் இத்தனைக்கு பிறகும் அந்த நேர்வழியை நீங்கள் பற்றி பிடித்தீர்களா நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்ட முகமது அதை செலாத்து வச்சலாம் அவர்கள் உங்களுக்கு சொன்ன அதே வசனம் அதே அல் குரானிலே காணப்படுகின்றது அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்ட வகையை தவிர வேறொன்றை நான் பின்பற்றுவதில்லை என்று நபி கூட சொன்னார்கள் எனவே நீங்கள் அந்த வங்கியை பின்பற்றினீர்களா என்று நபியும் கேட்கப்படுவார்கள் நதியுடைய சமூகமும் கேட்கப்படும் இது ஒரு அடிப்படை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கக்கூடிய அடிப்படை இப்போது நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் அம்மாவுடைய தண்டனைகள் உலகிலும் அந்த தண்டனைகள் என்னை வந்து அடைந்துவிடக்கூடாது குறிப்பாக மருமையிலே அவ்வாவுடைய தண்டனைகளிலே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது இந்த இடத்தில் இன்னும் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவு தூய்மையோடு உறுதியாக வலியை பற்றி பிடிக்கின்றோமோ அவ்வாறு நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சோதனைகள் வரும் எங்களுடைய பாசையில் சொல்வதென்றால் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழிவு இழிவுபடுத்தல்கள் இப்படி பல சோதனைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அளவற்ற அருளாளனான அந்த அவ்வா இதே விடங்களை முஸ்லிம் இருந்து வகியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கையிலே இல்லாமல் வெளியிலே இருந்து ஒருவனுக்கு இது ஏற்பட்டால் இது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டனை என்று தான் சொல்லுகின்றது இதனையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பணியை உறுதியோடு தூய்மையோடு பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லிம் பிரச்சினைகள் கஷ்டங்கள் நத்தங்களை எழுநோற்றுகின்ற பொழுது அவனுக்கு சோதனையாக இருக்கின்றது அதே விடயம் இந்த நேர்வழியை ஏற்றி தூய்மையோடு அதனை பின்பற்றும் பாக்கியம் கிடைக்கப் பெறாதவர்கள் அவர்களுக்கு தண்டனையாக இது கொடுக்கப்படுகின்றது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது இவற்றை நாம் ஹபீபிலே காணலாம் இப்போது அம்மாவுடைய தண்டனை கடந்த காலங்களிலே எத்தனையோ சமூகங்கள் வானிலிருந்து கல்மாலை பொழிவிக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பூமியில் இருந்து நீரூற்றுக்கள் வந்து வெள்ள பெருக்கினால் இப்படி பல்வேறு காற்று பலமான காற்றை கொண்டு சத்தத்தை கொண்டு அவர்களை அளித்தோம் என்று அவ்வா சொல்லுகின்றான் இப்படி பல தண்டனைகளுக்கு மத்தியில் இன்றைய உபதேசத்தில் உங்களுடைய சிந்தனையை நான் திருப்ப விரும்புகின்ற விட அவ்வாவுடைய மிக மோசமான ஒரு தண்டனையை பற்றி இந்த வசங்கள் சொல்லுகின்றான் சொல்லுகின்றான் ஒமன்ரு ரஹ்மான் என்பதை நாம் மேலே தெளிவுபடுத்தினோம் குரானும் சுண்ணாவும் அல்லாஹுடைய விக்கு அல்லாவுடைய நல்லுபதேசம் ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற கடமைப்பட்ட வாழ்க்கை முறை இப்போது அல்லா சொல்லுகின்றான் நன்றாக இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் நாற்பத்தி மூணாவது அத்தியாயிரத்தி வசனம் ருபதேசம் அதாவது விளக்கமான சுண்ணா இந்த இரண்டிலும் கவனம் செலுத்தாமல் அதுவே என்ன இருக்கின்றது என்று படித்து தெரிந்து கொள்ளாமல் அதன் அடிப்படையிலே அல்லாவுடைய வரம்புகளுக்கு உள்ளே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் யாரெல்லாம் அல்லாவுடைய இந்த உபதேசத்தை புறக்கணிக்கின்றார்களோ நொக்கையல் லோ சைத்தானன் அவருக்கு நாம் ஒரு செய்தானை ஏற்பாடு செய்து விடுவோம் அந்த செய்தான் அல்லாவுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்ற மனிதனுக்கு மிக நெருங்கிய நண்பனாக ஆகிவிடுவான் அல்லாவுடைய உபதேசத்தை புறக்கணிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனையிலே ஒன்று அல்லாவுடைய தண்டனையிலே மிக மோசமான தண்டனை அல்லாவுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றவனுக்கு ஒரு நெருங்கிய நண்பனை அல்லாஹ் கொடுக்கின்றான் அவன் செய்தானாக இருப்பான் என்ன வேலை செய்வான் என்பது அனைவருக்கும் தெரியும் அல்லாவுடன் சவால் விட்டு வந்தான் நீ என்னை சபித்தாலும் பரவாயில்லை மறுமை நாள் வரைக்கும் எனக்கு ஆயுடை தர வேண்டும் என்று அல்லாவிடம் கேட்டான் அல்லாவும் கொடுத்து விட்டான் அதன் பிறகு செய்தான் உன்னுடைய நேரான பாதையிலே நான் உட்கார்ந்து கொள்வேன் உன்னுடைய அடியார்களில் ஒரு சிறு தொகையினரை தவிர ஏனையும் அனைவரையும் நான் வழிவெடுப்பேன் அதனைத்தான் அவ்வா இன் சொல்லுகின்றான் அல்லாவுடைய உபதேசத்தை புறக்கணிக்கின்றவர்கள் அதிலே கவனம் எடுக்காதவர்கள் அதனை படித்து அறிந்து கொள்ளாதவர்கள் அல்லாவுடைய வரம்புகளுக்குள்ளே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதவர்கள் அவ்வா நெருங்கிய நண்பனாக ஆற்றிவிடுவான் அதன் பிறகு அந்த செய்தானோடு சேர்ந்து கொண்டு இந்த அல்லாவுடைய உபதேசத்தை புறக்கணித்தவர்கள் ஏனையவர்களையும் நேர்வழியிலே செல்வதை இவர்கள் தடுப்பார்கள் இதனை விட முக்கியமான விடயம் என்னவென்றால் அவ்வா சொல்லுகின்றான் அன்னமும் மத்ததூன் இவ்வாறு செய்தோடு சேர்ந்து கொண்டு ை நெருந்திய நண்பர்களாக எடுத்துக் கொண்டவர்கள் அல்லாவுடைய நேர்வழியில் நடக்கக்கூடிய கூட்டத்தினரை அவர்கள் தடை செய்வார்கள் போத அக்குறைக்கு நாங்கள் நேர்வழியில் தான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இதுதான் ஆக மோசமான அல்லாவுடைய தண்டனை அல்லாஹ் தெளிவான நேர்வழியை எடுத்துச் சொல்லியிருக்கின்றான் நான் ஆரம்பத்திலே நினைவுபடுத்துவேன் அந்த அல்புரானை சிந்திப்பதற்கு மிக இலகுவான முறையிலே அமைத்திருக்கின்றான் நீங்கள் சிந்திக்கின்றீர்களா என்று அல்லா கேட்கின்றான் அந்த அழ்புரானிலே தெளிவான உண்மைகள் சொல்லப்பட்டதன் பிறகும் உடைய வழிகாட்டலால் நேர்வழியில் இருந்து தடம் புரண்டு செல்லுவார்கள் இயக்கங்கள் என்ற பெயரிலே பார்க்கின்றோம் பார்க்கின்றோம் என்ற பெயரிலே பார்க்கின்றோம் கட்சிகள் இன்னும் ஒரு பார்க்கின்றோம் அவுடைய முழுமையான வழிகாட்டல் இஸ்லாம் என்ற இந்த கொள்கை அரசியலையும் உள்ளடக்கி இருக்கின்றது மார்க்கத்திலே இதுதான் சட்டம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட ஜமா கூட்டமைப்பு சோனம் செல்லும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி தெளிவான உண்மைகள் சொல்லப்பட்ட வேதத்தை புறக்கணித்து நெருங்கிய நண்பர்களாக ஆக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஏனையவர்களையும் நேர்வழியில் இருந்து தடுப்பார்கள் ஆனால் நாம் நேர்வழியிலே இருக்கின்றோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு காலம் வரும் அடுத்த வசதி சொல்லுகின்றான் எங்களுடைய நீதிமன்றத்தில் இவர்கள் அனைவரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் அப்போது இந்த வழிவடுத்தப்பட்டு நேர்வழி என நினைத்துக் கொண்டு வழிகேட்டிலே சென்றவர்கள் ஆணும் ஹரீசன் சொல்லுகின்ற உண்மைக்கு புறம்பாக சென்றவர்கள் வேறு சில காரணங்கள் முன்வைக்கின்றார்கள் குறிப்பிட்ட அந்த முன்னைய வசனங்களில் சொல்லப்படுகின்றோம் இப்படி செய்தவர்கள் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் வந்ததும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் மறுமையிலே அம்மாவுடைய நீதிமன்றத்திற்கு சென்றதும் தான் இவர்கள் தமக்குத்தாமே இழைத்துக் கொண்ட அநீதத்தின் விபரீதத்தை காணுகின்றார்கள் அப்போது அவர்கள் செய்து சொல்லுகின்றார்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலே உள்ள தூரம் எனக்கும் உனக்கும் இடையிலே இருந்திருக்க கூடாதா உலகிலே இறங்கிய நண்பனாக உன்னை எடுத்திருந்தேன் ஆனால் நானும் நீயும் கிழக்கும் மேற்கும் போன்று தூரத்தில் இருந்திருக்க வேண்டுமே என்று நிறுத்தப்படும் அவன் கெட்ட நண்பன் என்று அல்லா சொல்லுகின்றான் சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகின்றான் வளன் இவ்வளந்தும் இன்றைய தினம் உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் அளிக்காது நீங்கள் உங்களுக்கு நீங்களே அணீவம் இழைத்துக் கொண்டீர்கள் எனவே நீங்கள் அவ்வாவுடைய தண்டனையில் பங்கு கொள்ளுங்கள் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் என்று அல்லா சொல்லுகின்றான் எனவே அவ்வாவுடைய தண்டனைகள் மிக மோசமான ஒரு தண்டனையாக இந்த வர்ணத்தில் அல்லா சொல்லுகின்றான் தானே ஒரு மனிதனுக்கு அவ்வா ிய நண்பன ஆற்றி விடுவான் இதே குர் ஆண் சொல்லுகின்றது என்பவன் நாங்கள் நினைப்பது போன்று ஜின் வர்க்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றான் என்று நினைத்துவிடக் கூடாது என்பவன் மனிதர்களிலும் இருக்கின்றான் ஜின்களிலும் இருக்கின்றான் எனவே என்னை வழியேட்டின்பால் அழைக்கின்றவர்கள் எங்களுடைய கண்களால் பார்க்கின்ற எங்களை போன்ற மனிதர்கள் அதிலும் விசேடமாக இன்றைய காலத்திலே அனுபவ நாம் பார்க்கின்றோம் உடனாட்டல் இயக்கங்களின் தலைவர்கள் வழிகாட்டிகள் என்ற பெயரிலே நபி அவர்கள் சொன்னது போன்றுமான அவர்களுடைய உள்ளங்கள் ஷெய்தானுடைய உள்ளங்கள் ஆனால் உடலை பார்த்தால் மனிதர்களுடைய உடம்பாக இருக்கும் என்று நபி அலகி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாவுடைய மிக மோசமான தண்டனை அல்லாவுடைய வையாயிய குரானையும் சுண்ணாவையும் தூய்மையோடு படித்து அந்த உண்மையை தானும் பின்பற்றி மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தன்னுடைய ஒரு தண்டனையை ஏற்படுத்துவான் அந்த தண்டனை மனித செய்த்களாக இருந்தாலும் சரி ஜிங்களில் உள்ள செய்தான்களாக இருந்தாலும் சரி இவருக்கு இவருடைய வழியேட்டிலே நெருங்கிய நண்பராக ஆகிவிடுவார் அவர்களிடம் குரானுக்கும் சுன்னாவுக்கும் உடன்பாடான கொள்கை இருக்காது ஆனால் அவர்கள் நேர்வழி என்று நினைப்பார்கள் ஏனையவர்களையும் தங்களுடைய வழிகேட்டிலே வைத்துக் கொண்டு நேர்வதிலே நடக்கின்றவர்களை நேர்வதாவுடைய தண்டனை இந்த நிலையிலிருந்து அவ்வா எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அவனிடம் அதனாலிருந்து எம்மை பாதுகாக்க தேடுவோமாக அதே போன்று சோழன் ஒரே கூட்டத்திலே தூய்மையோடு அதை நாம் நுழைந்து நிச்சயமாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அவனிடம் வேண்டுகோமாக பத்தகப்பூர்வ இன்னும் உங்கள் கபூர்வகி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 அல்பவானை நாம் இழகுபடுத்தி இருக்கின்றோம் உங்களிடையே சிந்தித்து படிப்பினை பெறக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா என்று அவ்வா கேட்கின்றான் அத்தியாயத்தின் முப்பதாவது முதல் நாற்பத்தி நாலாவது வரைக்கும் உள்ள வசனங்கள் நாற்பதாவது வசனத்தில் அவ்வா கேட்கின்றான் ரொமன் கான் அபியூர் பகாரின் மொபின் செவிலர்களை கேட்கும்படி உங்களால் செய்ய வை கேட்கும்படி செய்ய முடியுமா குருடனுக்கு நேர்வழி காட்ட முடியுமா என்று கேட்டுவிட்டு அவ்வா சொல்லுகின்றான் யார் தெளிவான வழிகேட்டிலே இருக்கின்றானோ அவனை நேர்வழியிலே எம்மா செலுத்த முடியாது அது நடியாக இருந்தாலும் சரி புறான் இன்ன உண்மையை சொல்லுகின்றது என்று எடுத்து சொல்ல முடியும் அதற்கு விளக்கமான ஹரிசலை எடுத்து அவர்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் தெளிவான வழிகேட்டு ஒருவனை கூட எங்களால் நேர்வழி இது இதிலே வந்து நடந்துதான் ஆக வேண்டும் என்று நேர்வழியை எங்களால் செலுத்த முடியாது உங்களுக்கு நன்றாக தெரியும் நபி அலை இஸ்லாத்துலாம் தந்தை இது சத்தியம் என்று நன்றாக அறிந்திருந்தாலும் வரட்டு கௌரவத்தின் காரணமாக ஊர் மக்கள் குறை சொல்வார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சத்தியம் என்று தெரிந்ததன் பிறகு இதனை ஏற்றுக்கொள்ளாமல் மரணிக்கின்றார் இதே போன்று சில காரணங்களைத்தான் இந்த வசனங்களின் ஆரம்பத்தில் அவ்வளவு சொல்லிக்காட்டுகின்றான் சத்தியம் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் சொன்னார்கள் இது சூனியம் எனவே நாம் இதனை நிராகரிக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அவர்களிடம் வந்தது சத்தியம் இது ஒரு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு நபிமார்கள் சத்தியத்தை கொண்டு வந்து தெளிவாக காட்டிய போதும் இது சூன்யம் என்றும் அல்லது அவருக்கு பைத்தியம் வந்திருக்கின்றது என்றும் அல்லது இவர் எதிர்காலத்திலே ஒரு ஆட்சியை அடைய விரும்புகின்றார் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சொன்னார்கள் எனவே நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் குரான் அல்லாஹ் இழகுபடுத்தி இருக்கின்றான் குரானையும் குரானுக்கு விளக்கமான சுண்ணா என்ற அந்த வழியை அல்லா சொல்லுகின்றான் நீங்கள் வகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் நேர்வழி நிற்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நச்சாட்சியம் பகர்கின்றான் இந்த வகையை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்பது நபிக்கு மட்டுமரிய கட்டளை அல்ல உங்களுடைய சமூகத்தாருக்கும் இதே உபதேசம் தான் நாளை மறுமை நாலையில் நீங்கள் அனைவரும் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அவ்வா சொல்லுகின்றான் எனவே அவ்வாவுடைய தண்டனைகளில் அதாவது வானிலிருந்து தண்டனைகளை இறக்கி இருக்கின்றான் பூமியிலிருந்து தண்டனைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய வேதமாகிய அல்பு ஆணை அதற்கு விளக்கமான சுண்ணாவை அதிலே ஒரு ஆர்வம் இல்லாமல் அதனை படிக்காமல் அது சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை தன்னுடைய வழிமுறையாக எடுக்காமல் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லா ஷெஸ்டானை நண்பனாக்கி விடுவான் பிறகு அவர்கள் வழிகேடுகளை சரி என நினைத்து நேர்வழியில் இருப்பதாக நினைத்து இந்த சத்தியத்துக்கு எதிராகவும் செயல்படுவார்கள் இது அல்லாவுடைய தண்டனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் அல் குரானையும் அதற்கு விளக்கமான உண்மையான ஹரீசரையும் எடுத்து பின்பற்றி மக்களை அதன்பால் அழைக்கின்றார்களோ அந்த ஒரே கூட்டமைப்பு மட்டும்தான் சூனம் செல்லும் அவர்கள் தான் நேர்வரில் இருக்கக்கூடியவர்கள் இதனை அவ்வாறு சச்சாண்டு பற்றம் வழியை பின்பற்றுகின்ற நதியை பார்த்து வழி மூலம் இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் என்று அவ்வாஹ் உறுதிப்படுத்துகின்றான் அதே நேரத்தில் வலியை பின்பற்றுகின்ற நதியை பார்த்து நீங்கள் நேரான பாதையிலே இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றான் அதே வழியை பின்பற்ற கடமைப்பட்ட நாங்கள் உல தூய்மையோடு ஒரு ஆணையும் சுண்ணாவையும் பின்பற்ற வேண்டும் யார் அதனை பின்பற்றுகின்றார்கள் யார் அதனை பின்பற்றவில்லை என்று மூன்றாவது நபருடைய செய்தி எங்களுக்கு அவசியமானதல்ல அல்லாவுடைய திருப்தியை நாடக்கூடியவர்கள் உலகத்திலே என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் இந்த வகையை மற்றும் தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் அதனை பின்பற்றக்கூடிய ஒரே கூட்டமைப்பிலே இணைந்து சோழம் செல்லும் கூட்டமைப்பிலே ஒரு முஸ்லிமாக நாங்கள் மரணிக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை அல்லாவுடன் நாம் வேண்டுவோமாக المنايوركم مسلم ما منتقول باتيهت اند والله तंदरुवानगा اقول هذا واستغفر الله لي لثال المسلمين والمسلمات سبحان الله والحمد لله ولا اله الا الله اللهم سبحانه والله الحمد لله ولا اله الا الله اللهم